நச்சினே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிக்கலான வழக்குகளில் சரியான தீர்ப்பு வழங்கும் மரியாதை ராமன் கதையை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மரியாதை ராமன்றவர் வந்து சிறப்பாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி சரியா இன்னைக்கு அவர் வந்து ரொம்ப அருமையாக தீர்ப்பு சொன்ன இன்னொரு வழக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் வந்து கந்தன் கடம்பன் வேளன் முருகன் அப்படின்னு நாலு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க நாலு பேரும் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணாங்க அது என்ன அப்படின்னா பருத்தி பஞ்சு வியாபாரம் இந்த பருத்தி பஞ்சு இருக்கு அது உங்களுக்கே தெரியும் பஞ்சுன்றது வந்து என்ன அப்படின்னா காட்டன் அதை வந்து நூலாக நூற்று ட்ரெஸ்ஸெல்லாம் செய்வாங்க அதில் வேஸ்ட்டான பஞ்சுங்களை வச்சு தலையணை மெத்த கூட செய்யலாம் ஸோ அந்த மாதிரி பஞ்சு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் அதை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணாங்க அதை வந்து ஒரு பெரிய குடோனில் வந்து நிறைய சேர்த்து வச்சுருந்தாங்க அந்த பருத்தியில் வந்து ஒரு பருத்தி பஞ்சில் வந்து ஒரு கொட்டை ஒன்று இருக்கும் பருத்தி விதை அதை சாப்பிட்றதுக்கு எலி நிறைய வரும் ஸோ அந்த எலி தொல்லை வந்து அதிகமாக இருந்தது அந்த குடோனில் அப்போ தான் அந்த எலி தொல்லையை வந்து எப்படி வந்து சமாளிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பூனை வளர்த்தா வந்து எலியெல்லாம் சாப்பிட்றோம் பூனை சாப்பிட்றோம் அதனால் பூனை வளர்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு பூனையை வாங்கிட்டு வந்து நாலு பேரும் சேர்ந்து வளர்த்தாங்க அந்த பூனை வந்து என்ன பண்ணுச்சு அந்த குடவனில் இருக்கக்கூடிய எல்லா எலிகளையும் பிடிச்சி சாப்பிட்ருச்சு சாப்பிட்டதுனால வந்து எலி தொல்லை சுத்தமாக ஓஞ்சி போச்சு உடனே நாலு பேரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க நம்ம எலி வந்து எவ்வளோ பெரிய ஒரு பெரிய தொல்லையாக இருந்தது நம்ம பூனை வந்து அந்த எலியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு நமக்கு பெரிய சாதகம் பண்ணிடுச்சி அதனால் வந்து இந்த பூனையை நம்ம நல்லா கவனிச்சிக்கணும் அப்படின் சொல்லி அந்த பூனைக்கு நல்லா சாப்பாடு போட்டாங்க நல்லா தூக்கி வச்சு கொஞ்சினாங்க அந்த பூனையை வந்து நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க அப்போ தான் ஒருத்தன் என்ன பண்ணால் அந்த கந்தன்றவன் என்ன பண்ணால் ஒரு நாள் வந்து ஒரு கொலுசு ஒன்று வாங்கிட்டு வந்தான் வந்து என்னோடய செல்ல பூனைக்கு நான் ஒரு கொலுசு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலில் போட்டான் போட்ட உடனே கடம்பன் என்ன பண்ணால் நான் மட்டும் என்ன குறைச்சலா நானும் வந்து ஒரு கொலுசு வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கொலுசு போட்டான் உடனே வேலன் வந்து நானும் வந்து ஒரு கொலுசு வாங்கி போடுறேன்னு சொல்லி அவனும் ஒரு கொலுசு போட்டான் முருகன் வந்து என்ன பண்ணான் சரி ஓகே நான் வந்து தங்கத்தில் கொலுசு செஞ்சு போடுறேன்னு சொல்லி அவன் தங்கத்தில் செஞ்சு போட்டான் இப்படியே அந்த பூனை வந்து நாலு காலிலையும் கொலுசு மாட்டிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் நடக்கும்போது பூனைனால் வந்து இங்கே அங்கே ஓடி தாவி எவ்வளோ ஜாலியாக தெரியும் இல்லையா அது காலில் போய் கொலுசு மாட்டி விட்டால் என்ன ஆகும் அந்த கொலுசு வந்து ரொம்ப காலில் போட்டு உரசனதுல ஒரு கால் புண்ணாயிடுச்சு அதாவது வேலனோட கால் புண்ணாயிடுச்சு கால் புண்ணானதுனால அவன் என்ன பண்ணியிருக்கான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மருந்து போட்டுவிட்டு ஒரு துணியை வச்சு கட்டியிருக்கான் அந்த காலில் துணியை வச்சு கட்டினதோடு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் விளக்கெண்ணையும் தடவி விட்டுருக்கான் விளக்கெண்ணெய் தடவைனா புண்ணு சீக்கிரம் ஆறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூனை இங்கே அங்கேயே நடந்து தெரியும்போது இந்த சாமி படத்துக்கிட்ட விளக்கு பற்ற வச்சுருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல அந்த பூனை போய் விளையாண்ட்ருக்கு போகும்போது பார்த்தா அந்த ஒரு காலில் வந்து துணி கட்டி இருந்தது இல்லையா அதில் விளக்கெண்ணும் இருந்ததுனால ஈஸியாக தீப்பிடிச்சுக்கிச்சு உடனே பூனை தீப்பிடிச்சதுனே பார்த்து பயந்து இங்கேயும் அங்கேயும் ஓடி இருக்கு குடோனுக்கில் ஓடினதில் பார்த்தா அங்கே இருந்த பஞ்சு மூட்டைகள் எல்லாமே வந்து தீப்பிடித்து எரிய ஆரம்பிச்சிருச்சு பூனை அதோட பயந்து ஓடி போய் அங்கேருந்து தண்ணிட்டுற மூக்கில் குதிச்சு அது நெருப்பாக ஆஃப் பண்ணிட்டு பூனை ஓடிப்போச்சு ஆனால் இந்த குடோன் ஃபுல்லாக தீப்பிடிச்சது என்னாச்சு நல்லா பத்த பத்தன்னு தீப்பிடித்து எரிஞ்சு குடோனே வந்து சாம்பலாக போச்சு எல்லாமே எல்லா பருத்தி பஞ்சு எல்லாமே வந்து நாசமாக போச்சு உடனே மற்ற மூணு பேருக்கும் கோவம் வந்துருச்சு இந்த கந்தன் கடம்பன் முருகன் மூணு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த வேலைனை பார்த்து உன் காலில் புண்ணு இருந்துச்சு நீ வந்து பூனைக்கு ஒரு காலில் கொலுசு போட்டிருந்தேன் அந்த காலில் புண்ணு வந்துச்சு அதுக்கப்புறம் நீ தான் அதுக்கு வந்து பேண்டேஜ் போட்டு விட்டேன் அதில் எண்ணெயை வேற வந்து தடவி விட்டேன் அதனால தான் தீ பிடிச்சி குடம் நாசமாக போச்சு அதனால எங்கள் மூணு பேருக்கும் நீ தான் வந்து நஷ்டம் எடுத்துரணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து மரியாதை ராமன்ட்ட கொண்டு போயிட்டாங்க மரியாதை ராமன் என்ன பண்ணியிருக்காரு நாலு பேரும் சேர்ந்து தான் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க சரி ஓகே நாலு பேரும் சேர்ந்து தான் பூனை வளர்த்துருக்காங்க ஓகே நாலு பேருந்தான் முட்டாள்தனமாக பூனைக்கு காலில் கொலுசெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் பழி மட்டும் ஒருத்தன் மேலே போடுறாங்க அதனால அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காரு வச்சுட்டு அவர் கேட்டிருக்காரு சரி இந்த வேலனோட கால் அந்த பூனை வேலன் எந்த காலில் வந்து கொலுசு போட்டிருந்தானோ அந்த காலில் தானே புண்ணு இருந்தது அதில் வந்து பேண்டேஜெல்லாம் போட்டிருந்ததுனால அந்த காலைல வச்சுட்டு அது நடக்கக்கூட ரொம்ப சிரமப்பட்டுருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே அவங்கய்யா அவங்கய்யா அந்த பூனையை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தது மற்ற மூணு காலை வச்சு தான் அது வந்து இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்ருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போது மரியாதை ராமன் சொன்னாரா அப்போ காலில் தீப்பிடிச்ச உடனே மற்ற மூணு காலை வச்சுதானே அது ஓடி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்களாம் ஆமாம் அந்த மூணு காலில் தான் அது ஓடிச்சு அப்படின்னொன்னே அப்போ அந்த மூணு காலம் தானே பொறுப்பு அந்த மூணு காலுக்கும் நீங்கள் தானே சொந்தக்காரவங்க எப்படி சொந்தக்காரனாவான் அதனால இந்த தீ பிடிச்சது அந்த மற்ற மூணு காலில் தான் அந்த மூணு காலுக்கு யார் சொந்தக்காரவங்க கந்தன் கடம்பன் முருகன் இந்த மூணு பேர் தான் வந்து வேலனுக்கு நஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாரான் மூணு பேரையும் வச்சாங்களாம் ஆஹா நம்ம நண்பனு கூட பார்க்காம வேலன்கிட்ட இருந்து நம்ம மூணு பேரும் நஷ்டம் இடுவாங்களான்னு பார்த்தோம் கடைசியில் தீர்ப்பு நமக்கு பாதகமாக வந்துருச்சு நட்பை மறந்துட்டு நம்ம வந்து வழக்கு கொடுத்தது தப்பு தான் சொல்லி மூணு பேரும் சேர்ந்து காசு சேர்த்து வேலனுக்கு நஷ்டம் ஈடு இதோட அந்த வழக்கு முடிஞ்சு போச்சோம் இந்த தீர்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா வேடிக்கையாகவும் இருந்தது இல்லையா சரி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நன்றி